ஏறி அவர்களுக்குதும் இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அவர் பின்பற்றப்பட வேண்டும் எனவே அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள் அவர் உ செய்யும் போது நீங்களும் செய்யுங்கள் அவர் உலக நிமிரும்போது நீங்களும் நிமிறுங்கள் அவர் சஜிதா செய்யும் போது நீங்களும் சஜிதா செய்யுங்கள் அவர் சமயம் என்று கூறும்போது என கூறுங்கள் என்று நபி சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள்